வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் ஒழுக்கம் என்பது நாமவே விரும்பி கடைபிடிக்கக்கூடிய ஒரு குணம் அது நமக்கு வசதி ஏற்பட்ட பொழுது பின்பற்றவும் அல்லது துன்பத்தில் இருக்கும் பொழுது தவறுவதும் நம்முடைய இயல்பாக இருக்கக்கூடாது எந்த நேரத்திலும் அந்த ஒழுக்க நாம் பின்பற்ற படை கொள்ள வேண்டும் ஒரு காலத்தில் தேவலோகத்தில் தேவேந்திரன் தலைமையில் ஒரு கூட்டம் நடைபெறுகிறது அந்த கூட்டத்தில் இந்த பூலோகத்தில் யாரேனும் வாய்மையோடு அறநெறியோடு வாழ்கிறார்களா அல்லது வாழ முடியுமா என்று தேவேந்திரன் கேட்கிறார் வசிஷ்ட முனிவர் சூரியகுலத்தை சார்ந்த ஹரிச்சந்திரன் என்ற மன்னர் வாய்மையோடு ஒழுக்க வாழ்ந்து வருகிறார் என்று பதிலளிக்கிறார் அதற்கு விசாமுத்திர முனிவர் நிச்சயமாக ஒரு காலத்தில் ஹரிச்சந்திரன் தன்னுடைய வாய்மையிலிருந்து பின்தங்குவார் அவரால் தொடர்ந்து வாய்மையோடு வாழ முடியாது என்று பதிலளிக்கிறார் விசாமித்திரரும் வசிஷ்ட முனிவரும் சபையிலேயே சபதமிட்டுக் கொள்கிறார்கள் என்று வசிஷ்ட முனிவரும் போட்டியிடுகிறார்கள் இருவரும் ஹரிச்சந்திரை சோதனை செய்வதற்காக பூலோகம் வருகிறார்கள் நிறைய சோதனைகள் நாடு நகரத்தோடு வாழ்ந்திருந்த ஹரிச்சந்திரனுக்கு கன்னோசி நகரை சார்ந்த சந்திரமதி என்ற இளவரசியை திருமணம் செய்து வைக்கப்படுகிறது பிறகு அவன் தன்னுடைய வாழ்வில் பல சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது வெவ்வேறு ரூபங்களில் விஸ்ரமுத்திர முனிவர் ஹரிச்சந்திரனிடம் சென்று தொல்லை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார் ஒரு கட்டத்தில் இரண்டு மோகனைகளை அழைத்துச் சென்று திருமணம் செய்து கொள்ளும்படியும் இல்லை என்றால் தமக்கு அடிமையாக்க வேண்டும் என்றும் கூறுகிறார் அதற்கு தான் இந்த நாட்டினை விட்டு சென்றாலும் சென்று விடுவேனே தவிர வேறு பெண்களை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக இருக்கிறார் அதே தன்னுடைய நாட்டையும் இழந்து சுற்றித் திரிகிறார் பின்னர் தன்னுடைய மனைவி மகன் என எல்லாவற்றையும் பிறரிடம் விற்பனை செய்து விடுகிறார் தொடர்ந்து சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது ஒரு கட்டத்தில் சுடுகாட்டில் பிணமரிக்கூடிய ஒருவருக்கு அடிமையாக்கிவிடுகிறார் அத்தகைய சூழலிலும் ஹரிச்சந்திரனுக்கு அந்த துன்பம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தன்னுடைய மகன் என்று தெரிந்த பிறகும் கூட அந்த சுடுகாட்டில் இருப்பதற்கு கூடி கேட்கிறார் இது அவர் மேற்கொண்ட வாய்மையின் உச்சம் இதனை புகழ்ந்து விசாயமுத்திரரும் வசிஷ்ட ஹரிச்சந்திரன் முன் தோன்றி நாங்கள்தான் உன்னை சோதிப்பதற்காக இவ்வாறு செய்தோம் உண்மையிலேயே நீ உன்னுடைய வாழ்வில் வாய்மையை விட்டு விலகவே இல்லை என்று போற்றிவிட்டு நீ இழந்த நாடு நகரம் இவை எல்லாவற்றையும் உனக்கே பரிசளிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அதற்கு இல்லை நீங்கள் வழங்கக்கூடிய நாடு நகரங்களை அல்லது பரிசுகளை என்னால் ஏற்க முடியாது ஏனென்றால் நான் தற்பொழுது பிறருக்கு அடிமை என்று பதிலளிக்கிறார் இல்லை இல்லை நாங்கள்தான் உன்னை அடிமை போல் நடத்தினோம் என்று உண்மையை கூறி நாடு நகரங்களை பரிசீலித்துவிட்டு செல்கிறார்கள் ஹரிச்சந்திரனுடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் எல்லா நேரத்திலும் வாய்மையோடும் ஒழுக்கத்தோடும் நம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனை வலியுறுத்தும் வள்ளுவர் துன்பத்திலும் அல்லது வறுமையிலும் ஒழுக்கத்தை பின்பற்ற வேண்டும் ஏனென்றால் இந்த வாழ்வில் பயனுள்ள எல்லா அறங்களையும் ஆராய்ந்து அறிந்தால் ஒழுக்கமே மிகச்சிறந்த அறமாகும் என்று கூறு ஆகையால் நம்முடைய வாழ்வில் ஒழுக்கம் என்ற பண்பினை ஒருபோதும் கைவிடாமல் வாழ நாம் பழகிக்கொள்வோம் அவ்வாறு பழகிக்கொண்டால்தான் நாம் வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும் இந்த பூ தேவர்கள் வாழும் உலகிலும் நாம் போற்றப்படுவோம் திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை குரல் எண் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை மீண்டும் குரல் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரின் அக்தே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி